வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் மாதம் ஏழாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு முதலாவது சிலுவை போர் ஜெருசலம் மீதான தாக்குதல் ஆரம்பமானது ஆயிரத்தி ஆறுநூத்தி தொன்னூத்தி இரண்டாம் ஆண்டு ஜமேக்காவில் மூன்றே நிலநடுக்கத்தில் ஆயிரத்தி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மெக்சிகோ நகரம் பிரெஞ்சு படையினரால் கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மகாத்மா காந்தி தனது முதலாவது ஒத்துழையாமை இயக்கத்தை ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நார்வே ஸ்வீடனுடனான தொடர்புகளை துண்டித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் உலகக்கோப்பையின் முதல் போட்டிகள் முதலாவது உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் இங்கிலாந்தில் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இஸ்ரேலிய விமானங்கள் ஈராக்கின் ஒசிராக் அணு உலை மீது குண்டு வீசி தாக்கி அழித்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு பிலிப்பைன்ஸில் பின டூபோ எரிமலை வெடித்ததில் அதன் எரிமலை கொழும்புகள் மற்றும் சாம்பல்கள் 7 கிலோமீட்டர் உயரத்திற்கு பரந்தன இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நகரில் உள்ள விடுதிகளில் இருந்து தமிழர்கள் அனைவரும் கட்டாயமாக வெளியேற்றப்பட்டனர் இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு மகேஷ் பூபதி இந்திய டென்னிஸ் ஆட்டக்காரர் ஆயிரத்தி ஆண்டு ஹெலன் ஐவர்சன் அமெரிக்காவின் கோடைப்பந்து ஆட்டக்காரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி ஆண்டு பொன்னம்பலம் குமாரசுவாமி இலங்கையின் சட்டசபை உறுப்பினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆறுமுகம் ஆச்சாரியார் யாழ்ப்பாணம் திருநெல்வேலியைச் சேர்ந்த சிற்ப ஆசிரியர் மீண்டும் நாளை சந்திப்போம் நேர்களை